சொல்லுங்க வெளியெல்லாம் இப்ப கூட நடந்து கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன் தேన్ని ஈவினிங் வந்து நரணதா புள்ளங்க வருதுங்க இல்லங்க காலில பஸ் எங்க ஸ்டாப் பண்றங்க மதியனோ இல்ல ஈவினிங் எங்க ஸ்டாப் பண்றாங்க என்ன டிஃபரன்ஸ் அங்க 4 ஆபிசிங்க சரிங்க 4 ஆபிசில அத எங்க ஸ்டாப் அது குதும்பாலட்டில இருந்து உள்ள வருங்க சி பஸ் செட் நோكيபட்டு சி தக்குது வந்து பஸ் நம்பர் என்னமா சொல்லுங்க நோكيபட்டு சிங்க மருதவலையிட்ட போ ஆ ஓகே 110 சி ஆ சரிங்க இது உங்களுக்கு ரொம்ப நாளா நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் சார் இது வந்து கிடைக்கல நீ வந்து எடுக்க ஆனா இன்னைக்கு என்னமோ கடத்திட்டு நேத்துக்குங்க சொல்லுங்க இங்க வந்து ஒரு தோليل வரணும் சார் அந்த சீப சந்தேப் எப்ப நான் அந்த பவுண்டர தான் டைம் வந்தாகரும்போலட்ட விட்டு வெளிய வரது 4:00 டைம் சரிங்க சரி டூ பீப்பிள் எல்லாம் பண்ணிடுறாங்கன்னா அவங்க 4:00 இப்ப கூட பாருங்க 4:10க்கு வெளிய போயிருச்சு இல்லமா உங்க பிரச்சனை புரிய இல்ல एक्चुअली என்ன டிஃபரன்ஸ் பிரச்சனை என்ன சொல்லுங்க நான் இதெல்லாம் ஸ்கூலுக்கு எங்க இருந்து க எல்லாமே நடந்து வரதுங்க 2 கிமீ வந்து இதுலயே நடந்து வருது ஓகே பஸ் உள்ள வரலையா இல்ல பஸ் வர நேரம் மாத்தணுமா இல்ல சரி வருது டெய்லி பஸ் வருது உள்ள வருது ஆமா பெல்லை அடிக்குற அந்த டைம்க்கு வெளிய எடுத்துட்டு வந்தறாங்க எப்படியா பிரபுங்க ஒரு பர்టిక్యులர் டிரைவர்தான் சரி சரி என்ன انا ontem அந்த பஸ்ல வர்றப்போதே பள்ளியில பஸ்ல இருக்கும்போது வீட்டுக்கு போற ஆவதியில கட்டடா சீவாங்க சரி ஓகே இப்போ அந்த இல்ல இல்ல நான் என்ன கேக்குறேன்னா ஸ்கூலோட பேர் தெரிஞ்சுக்கலாங்களா கொரம் ஹைய ஸ்கூல் கொரம் மலை ஹைய ஸ்கூல் ஓகே பஸ்ோட நம்பர் வந்து 110 C ஆமாங்க டிரைவர் வந்து டிரைவர் வந்து மிஸ்டர் பிரபு இல்லீங்களா அப்புறம் நான் பையனை வச்சேன் னோட என்னோட கோரிக்கை என்னன்னா அந்த புள்ளையில வந்து அந்த ஒரு 30 புள்ளைய எங்க ஸ்டாப்லயே வந்து வருங்க சரிங்க அந்த 30 புள்ளைய இப்ப நடந்து தான் போயிட்டு இருக்குங்க பொம்பு கேல்ஸ் பாய்ஸ் எல்லாமே ஆமா சரி நடந்து வந்து சரிமால முயற்சி பண்ணி பஸ் இஷ்யூக்கெல்லாம் இல்ல இந்த வருஷம் லேட் ஆகுது புரியுது புரியுது வணக்கம் அம்மா அழைப்பு மையம் உங்களை அங்குடன் வரவேற்கிறது இன்னும் சில நொடிகளில் உங்களுடைய அழைப்பு எங்களுடைய அலுவலருடன் இணைக்கப்படும் பயிற்சி மற்றும் தர நோக்கங்களுக்காக இந்த அழைப்பு பதிவு செய்யப்படும் வணக்கம் நாங்க ரத்தனம் கல்லூரியில ரத்னவாணி கம்யூனிட்டி ரேடியோ கோயம்புத்தூர் இருந்து கூப்பிடுறோம் என்னோட பேரு வந்து முகேஷ்ங்க ஓகே என்ன இஷ்யூன்னா எங்களுக்கு நாங்கள் ஒரு ரேடியோ நடத்துகிறோம் ரேடியோவில் சொன்ன ஒரு சின்ன இஷ்யூ நூற்றி பத்து சி பஸ் நம்பருங்க நூற்றி பத்து சி நூற்றி பத்து சி பஸ் அது வந்து மதுக்கரை ஏரியாவில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது அவங்களுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலரை மணி வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு பசங்களை பிக் பண்ணிவிட்டு தான் டவுன்கிட்ட கொண்டு போவாங்க அங்கே பஸ் ரொம்ப கம்மி இந்த ஒரு பஸ் தான் உள்ளே வருவாங்க அந்த கிராமம் அது சின்ன கிராமம் அது பண்றதுனால என்ன பண்றாங்க சீக்கிரம் போறதுக்காக அந்த நாலரை மணிக்கு முன்னாடியே பஸ் எடுத்துட்றாங்க இல்லாட்டி பசங்க வர வரைக்கும் வெயிட் பண்றது கிடையாது இது நிறையாட்டி மார்னிங் பார்த்துட்டு ரிக் பண்ணி பாத்திருக்காங்க வேண்டுகோள் வச்சிருக்காங்க எதுவுமே நடக்கலாம் சார் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் இங்க ஊரு டவுன் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சொல்லணும்னு நினைச்சா அதுக்கு ஃபோன் கனெக்ட் ஆக மாட்டேங்குது கோயம்புத்தூர் மாவட்டம் ஆமா கோயம்புத்தூர்லதான் இந்த ஸ்கூல் இருக்கா இப்ப என்னன்னா டிரைவர் பிரபு சார் தான் டிரைவிங் அந்த பஸ்ஸுக்கு அவர் தான் சொல்லுங்க சார் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பெட்டரா இருக்கும் உங்களுடைய புகார்களான நன்றிங்க செல் செந்தா ஊருங்கயா செல்லூரு செல்வம் செல்வ விக்னேஷ் ஓகே ஊருங்க ஊரு வந்து சொந்த ஊர் திருநெல்வேலி எங்க இருக்கீங்க கோயமுத்தூர்ல சொல்லுங்கூர்ல இருந்து திருநெல்வேலி தண்ணி வந்துட்டு இருக்குது இப்போ நீங்க உதாரணமா மதுரைக்கோ இல்ல சேலத்துக்கோ கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் திருநெல்வேலி பஸ் குடுக்கல சொல்றீங்க நானும் கவனிச்சேன் ஊட்டி பஸ் இருக்கு அந்த பஸ் சரியில்லை அவங்கள்ட்ட கேட்டாலே சொல்லுவாங்க இந்த ஊட்டி பஸ்ல இருங்க இது நல்லா இருக்கும் அவங்களே சொல்றாங்க அவங்க அவங்கள்ட்ட சொல்லியாச்சு யாரும் ஒன்றும் புரியுது புரியுதுங்க புரியுது ரொம்ப வருத்தமான விஷயந்தான் நானும் என்னன்னா நான் இங்கே மதுரைக்கு ஒரு தாட்டி போகும்போது கவனித்தேன் சிலபஸ்ஸு மட்டுமே அவங்க வந்து கொஞ்சம் நல்லா சொகுசாக பண்ணியிருக்காங்க டீலாக்ஸ் மாதிரி சிலபஸில் வந்து அந்த ஃபினிஷ் பண்ணலை ஓகே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா இது வந்து சென்னைக்கு ஒரு லெட்டர் மாதிரி எழுதுறோம் என்ன பதில் வருதோ உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் எனக்கு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் டைம் கொடுங்க பார்ப்போம் ப்ளீஸா ஓகே இது வந்து ரேடியோல நாங்க போடுவோம் கண்டிப்பா அதுக்கு அப்புறம் பদল வந்தப்புறம் அதையும் நாங்க பதிவு பண்றோம் கன்ஃபார்மா மாற்றம் வரும்னு எனக்கு தெரியாது சார் انا முயற்சி பண்ணி பார்க்கறேன் சரிங்களா இல்ல இல்ல ஏதோ முயற்சி انا ரேடியோ சாட்டல இருந்தா இந்த மேல இல்ல இல்ல கண்டிப்பா கேக்கணும் உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு நீங்க டிக்கெட் பே பண்ணிட்டு போறீங்க நம்ம குறைந்தபட்சமா குறைந்தபட்சமா எதிர்பார்க்கறது என்னன்னா கூட மழை புரியுது புரியுது அதான் இல்ல இல்ல குறைந்தபட்சமா நீங்க எதிர்பார்க்கறது ஒரு சேஃப்டினஸ் அதே மாதிரி இந்த மாதிரி இல்லாம போகணும் பயணம் வந்து சிறப்பா இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க எவ்வளவுதானே அதான் அதான் கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கற எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்கு யாரையும் நம்ம குத்துன்னு சொல்லலை நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம் அதான் உங்கள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம் அவ்வளோதான் ஓகே ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ ரொம்ப உண்மையிலே பாராட்டுறோம் உங்களுடைய அந்த பார்வைக்கு நன்றி இந்த ரெண்டு பிரச்சனையும் அரசாங்க தரப்புக்கு நாங்கள் சொல்லி ஒரு மாதம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதாவது நாங்கள் வந்து ஜூலை மாதம் சொன்னோம் ஆகஸ்ட் மாதம் ஆடி பதினெட்டாம் தேதி என்ன எங்களுக்கு இன்னைக்கு லீவு ஸோ டைம்ல நான் காலேஜ் பக்கமாக ஒரு வேலையாக வந்தப்போ எனக்கு கால் வந்தது ஸோ அந்த காலை வந்து ரெக்கார்டு மூலமாக ரெக்கார்ட் பண்ண முடியாமல் நான் ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணுங்க யார் கால் பண்ணாங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய காந்திபுரம்லேருந்து கூப்பிட்டாங்க ஸோ அவங்க இந்த பஸ் சார்ந்த கம்ப்ளைண்ட்டு நம்ம போக்குவரத்து அதுவும் பேருந்து சார்ந்த கம்ப்ளைண்ட்டெல்லாம் பதிவு செய்யக்கூடியவங்க கூப்பிட்டாங்க ஸோ நான் அவரு கூட பேசின பதிவை நீங்கள் இப்போ கேட்கலாம் ஹலோ வணக்கம் அண்ணா முகேஷனாங்களா ஆமாம் சார் இந்த கோயம்புத்தூர் டிஎன்எஸ்டி பேசுகிறாங்க சார் ஆமா இது ஆக்சுவலி கம்யூனிட்டி ரேடியோ சார்ந்தது நீங்க எந்த கம்ப்ளைண்ட் சொன்னீங்கன்னா ரெக்டிஃபை ரீகால் பண்ண முடியும் சார் சொன்ன மூணு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் ஈஸியா இருக்கும் சார் ஒன்னு வந்து என்னன்னா நம்ம இந்த மதுக்கரை பக்கம் ஒரு ஸ்கூல் உள்ள இந்த மதுக்கரை மார்க்கெட் எல்லாம் இருக்குங்களா அங்க வந்து போற பஸ் வந்து நோட் பண்ணிருந்த நோட் புக் நீங்க ஆடி பதினெட்டு சோ அந்த அந்த போற பஸ் வந்து நாலு மணி நாலரைக்கு போகும் பட் ஒரு குறிப்பிட்ட டைம்ல வரக்கூடிய பிரபு சார் ஒரு டிரைவர் அந்த பக்கம் அந்த ரூட் டிரைவர் சார் ஆமா அவர் என்னன்னா அந்த குழந்தைங்க ஏற வரும்போது அப்படி எடுத்துட்றாங்க அப்புறம் குழந்தைங்க மெயின் ரோடு வரைக்கும் நடந்து போன முன்னாடி எல்லாம் நிறைய பேரு ஸ்டாப் பண்ணிருக்காங்க பட் இந்த டிரைவர் மட்டும் வரும்போது ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒண்ணு ஓகே ஒன்னு ரெண்டாவது வந்துட்டு இந்த நம்ம சாதாரணமான பஸ்லயே இந்த டிக்கெட் கொடுக்கும் கொஞ்சம் அபியூசிவா பேசுறாங்க வாடா போடா அந்த மாதிரி இருக்குங்க நன்றிங்கும் திடீர்னு கூப்பிட்டா எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியலன்னா உடனே நான் ஸ்டுடியோக்கு போய் அவருக்கு முடிஞ்ச வரைக்கும் தெளிவா சொன்னேன் குறும்பாளையம் இருக்குமெண்ட் சார்ந்த ஆமா மதுக்கரை குருமம்பாளையம் நூத்தி சி அந்த பஸ் போகுங்க நூத்தி சி ஆமா ஈவினிங் போர் தேர்ட்டிக்கு போகும் அது டிரைவர் சார் பேர் வந்து பிரபு சார் அவர் பேர் ஓகே இந்த இஷ்யூ எங்க கிட்ட சொன்னவங்க நம்பர் தரேன் நீங்க புரிஞ்சு அவங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கிறீங்களா பிளீஸ் யாரோ நம்பர் எங்க கிட்ட சொன்னது இந்த இஷ்யூ எங்க கிட்ட சொன்னவங்க நம்பர் தருத்துங்களா கம்ப்ளைன்ட் பண்ணா நம்பர் குழந்தைங்கிட்ட எல்லாம் என்ன முன் வைக்கிறாங்க வாங்க போங்கன்னு ஆகும் போது தப்பில்ல பட் இருந்தாலும் மட்டும்ாருங்க தள்ளி நெல்லியா தள்ளி நெல்லுங்க அந்த மாதிரி பஸ் நிறைய நல்லா இருக்கு அந்த மாதிரி மாவட்டத்துக்கு போகும்போது கொஞ்சம் பழைய பஸ்ஸா இருக்கு நான் அந்த பக்கம் போகும்போது மழை பெஞ்சா தண்ணி உள்ள வருது அந்த மாதிரி சொன்னாங்க சார் து இருப்பினும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ரத்தினவாணி சார்பாக பிரச்சனைகள் குறித்து தொடர்ந்து அப்டேட் கேட்டுக்கொண்டே இருப்போம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் அதிகாரிகளை அணுகும் போதும் பொறுமையாக அவர்கள் கூரும் விளக்கம் பாராட்டுக்குரியது இந்த உரையாடல்தான் ஜனநாயக நாட்டில் தேவை வாதங்கள் விவாதங்களை விட புரிதலும் ஒற்றுமையும் தான் எந்த ஒரு பிரச்சனைக்கும் நல்லதொரு தீர்வு காண உதவும் என்று ரத்தினவாணி சமுதாய வானொலி நம்புகிறது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொள்வோம் இப்படி உங்க வீட்லயோ அல்லது உங்க பகுதியிலோ நடக்கக்கூடிய தகவல்களை எங்களிடம் பகிர்வதற்கு நான் சொல்கிற நம்பருக்கு ஃபோன் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் மூன்று ஒன்று இரண்டு நான்கு நான்கு நான்கு செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ த்ரீ ரத்தினவாணி தொண்ணூறு புள்ளி எட்டு சமுதாய வானொலி